ியான் வந்தே குரு பரம்பராள் வாழி குளிச்செயல் வாழி தாழ்வாத புறவர்தாம் வாழி ஏகழ்வாரமுய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து மன்னுயிர்காளுங்கே மணவாடமா முனிவன் பொன்னடியா ஜங்கமலப்போதுகடை உன்னிச்சிரத்தாலே திண்டிலமானம்மை கரத்சாலே திண்டல் கடன் அபகமதமானிமோபாய்ட்டை அதிகபரமாஜனிதோரமுனிவத்தைர்தீ நித்தோக சர்வேஸ்வரனாலே மயர்வரம் மதினமருடன் பெற்ற ஆழ்வார்களுள் தலைவரான நம்மாழ்வார் அவர்தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்று கொண்டாட பெறுகிறார் இப்படி ஆழ்வார்களை முதலாக பிறகு ஆச்சாரியர்களை கொண்டு நம்முடைய இந்த சீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்கிறது அணுசூதமாக தொடர்ந்து வருகிறது என பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அதிலே எந்த ஆச்சாரியருக்கும் இல்லாத ஒரு பெருமை மனவாள காட்டப்படுகிறது என்னன்னா அவருடைய திருவிஜின உற்சவம் மட்டும் பல பல திபிதேசங்களிலே பெருக்க நடைபெறுகிறது அவரை காட்டிலும் எம்பருமானாருக்கு வைபவம் இல்லையா எம்பருமானார் திரு அவருடைய வைபவத்தை அளவிட்டு அறிய முடியாது இன்னும் சொல்ல போனால் மணவாள மாமணிகளை எம்பெருமானாருடைய அபராவத்தாரம் என்று சொல்லுகிறோம் அதற்கு மேலே மணவாள மாமனிகளுக்கு இன்னொரு தனிப்பெருமை என்ன யதீந்திர பிரவணர் என்பதே அவருடைய திருநாமம் எம்பெருமானாருக்கு எபெருமானாரிடத்திலே மிக மிக பிராபணம் ஈடுபாட்டை உடையவர் யதீந்திர பிராவணியத்தை உடையவர் ஆகையனாலே யதீந்திர பிரவணம் வந்தே ஜாமாத அமைந்திருக்கிறது திருவத்ஜீன உற்சவம் நடக்கிறது அது ஏன் மனவாள மாமனிகளுக்கு மட்டும் நடக்கிறது என்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று கடை கீழே தெரிவிக்கிறேன் எப்படி அந்த விஷயத்தை தெரிவிக்கத்தான் போகிறேன் மத்திய ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஏக்கம் மணவாள மாமன்களுக்கு அமைந்திருக்கிறபடியாலே அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு விசேஷம் மணவாள மாமன்களுக்கு ஏற்பட்டது என்கிறது ஒரு பெரிய வைபவந்தானது அதை நாம் பின்னாலே பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த மனவாள மாமனிகளுடைய அத்வித்தீயமான ஒரு திருவத்தியின மகோத்சவம் அந்த மகோத்சவத்திலே ஒரு மூன்று நாள் மாமன்களுடைய பெருமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சபையால் அடியை நியமித்திருக்கிறார்கள் அதுல அவருடைய திருநாம வைபவமாகவே சில விஷயங்களை விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு மூன்று தலைப்புகள் கொடுத்திருக்கிறேன் எப்படி விரித்து சொல்லுகிறது என்கிறதே கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கிற பொழுது ரொம்ப சின்னத விஷயமா எடுத்து நிட்டமோனு கூட கொஞ்சம் சந்தேகமாய் இருந்தது என்னால் மனவாள மாமனர்களுடைய அந்த திருநாமத்தை மூன்று பகுதிகளாக பிரித்து அவர் முதல்ல முனி என்கிற சப்தம் என்ன அதுக்கு மேலே என்கிற சப்தம் என்ன அதற்கு மேலே மணவாள என்கிற சப்தம் என்ன கூட சொல்லணும் அவருடைய திருநாமத்தை நாம் விரும்ப மணவாள மாமுனின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய திருநாமம் யதேந்திரபுரண பிரபாவத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அழகிய மனவாள மாமுனி என்னவருக்கு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கிறது இதாவைய பூர்வாசிரம திருநாமமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார்னு பேர் அவர் இந்த சப்தம் இருக்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது நம்முடைய சம்பிரதாயத்துல பெரும்பாலான ஆச்சாரியர்களுக்கு இது பேராக அமைந்திருந்தபடியே ஒவ்வொத்தரை வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஒருத்தருக்கு அப்படி ஒருத்தருக்கு இப்படின்னு பேர் வைத்து காட்டியிருக்கிறார்கள் எத்தனை அழகிய மனவாளர்கள் நம்முடைய சம்பிரதாயத்துல தெரியுமோ ஆச்சாரிய ஹிருதத்தை அருளை செய்தவருக்கு அழகிய மனவாள பெருமாள் நாயனார்னு பேர் இவருக்கும் நம்முடைய இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற ஆச்சாரியர் மனவாள மாமனிகள் அவருக்கு அழகை மனவாள பெருமாள் நாயனார் அழகை மனவாள நாயனார் அழகை மனவாள பெருமாள் நாயனார் என்னெல்லாம் யஜேந்திர பிரணபாவது பல இடத்துல காட்டுற பல இடங்கள்ல நாயனார் திருநகரி சென்றது நாயனார் ஆச்சாரிய முருளி வியாக்கியான முருளி செய்தது என்ன இவரை நாயனார் என்கிற அவரத்தான் ஞாபகம் என்ன திருநாமம் இருந்திருக்கிறது ஆனால் அவரும் ஒரு சன்னியாசியா இருந்தபடியா சரி அழகிய அந்த வித்தியாசம் தெரியறதுக்காக இவரன் சேர் ஜியர் தான் மனவாள மாமன்களும் ஒரு சன்னியாசி அப்ப இவரையும் அழகிய மணுவாள ஜியர் சொல்லணும் பதிலாக இவரையும் அழகிய மனுவாள சொன்னா என்ன இப்படி நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் அந்த சப்தம் ஏதோ மற்றொருத்தரை வேறுபடுத்தி காட்டுவதற்காக இவருக்கு வைத்த திருநாமம் என்று கொள்ள முடியாத படிக்கு இந்த திருநாமத்திற்கே தனி வைபவம் எல்லாம் உண்டு அது எவ்வளவு தூரம் நம் அனுபவிக்க முடியுமோ அடியனுடைய சக்தி ஞானத்திற்கு எட்டின வரையிலே சக்திக்கு எட்டின வரையிலே அவகாசத்துக்கு தகுந்த வரையிலே சில விஷயங்களை மட்டும் தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன் முதல்ல முனவாள மாமுனி என்கிற சப்தத்தில் இருக்கிற அந்த முனி என்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டான் மூணு நாளைக்கு விஷயம் போன அடியன் அதனால முதல்ல முனி என்ற தலைப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறேன் முதல்ல முனி என்று சொல்லணும் அடுத்தபடியாக அவரை மாமுனி என்று அதற்கு மேலே அவரை மனவாள மாமுணி என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேணும் வரும் திருநாமத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கலாம் திருநாமன்றது நம்ம இஷ்டத்துக்கு நாம் வச்சுக்கிறோமா அதுவும் நம்ம பெரியவா வச்சுடுறா அது நமக்கு தகுதி இருக்கோ இல்லையோ அது சொமந்தண்டு ஆயுசு பூரா இருக்கும் அவ்வளவுதான் நம்ம என்ன பண்றது ஆனால் சில அப்படி அன்றிக்கே அவர்களுக்கு இட்ட திருநாமமானது எப்படி ஆகிறது என்னால் அது அன்வர்த்தமாக ஆகிறது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அன்வர்த்தம் என்னால என்ன ஒரு அபிப்பிராயத்தோடு அந்த நாமத்தை பெரியவர்கள் இடுகிறார்களோ அது இட்டது அது பரிபூர்த்தியாக அது பின்னால பலித்ததானால் இவனுக்கு திருநாமம் இட்டவனும் ஒருத்தனேயனும் கொண்டாடும்படியாக அது அமையிறது அது எல்லாருக்கும் அது அமையாது சக்கரவர்த்தி திருமணுடைய சரித்திரத்தை பொழுது அவளுக்கெல்லாம் பேர் வச்சாரு ராமன் பேர் வச்சார் லக்ஷ்மணன் பேர் வச்சா பரதன் பேர் வச்சா சத்ருகனன் பேர் வச்சா ஆறு வச்சான்னா எல்லாம் வசிஷ்ட மகரிஷி வந்து வச்சார் அதெல்லாம் வால்மீகி ராமாயணத்துல ரொம்ப அழகா எடுத்து காட்டுறாரு ஒவ்வொருத்தருக்கும் காரணம் சொல்றாரு அப்படி வந்து குழந்தைகளை பார்த்த உடனே முதல்ல ராமபிரான பார்த்தாரா பார்த்தவுடனே இந்த வடிவழகு அப்படியே வசிஷ்டரையே மயக்கொடுத்த உடனே நினைச்சார் அடா உலகத்திலே இவன் தன்னுடைய திருமேனி அழகால அத்தனை பேரையும் ரமிக்க செய்ய போகிறான் அத்தனை பேர் ரமைய தீக்கி என்ன அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க போகிறான் என்கிற காரணத்தினாலே அவனுக்கு ராமன் பேர் வச்சான் எல்லாத்தையும் பின்னால என்ன நடக்க போறதுன்ற ஆராய்ந்து பார்த்து அவர் வசிஷ்டர் முக்காலமும் உணர்ந்தவராகின அப்படி பேர் வச்சார் ரமைய தீத்தி ராமஹ ரொம்ப ஆச்சரியம் அது கூட அவனுக்கு இவனுக்கு பேர் வச்சது அன்வர்த்தமானது ஆச்சரியம் இல்லை அவர் இவனுக்கு விரோதியா இருந்தார ஒருத்தர் அவனுக்கு என்ன பேர் ராவணன் பேர் வச்சாள்ன்னா அதுக்கும் அன்வர்த்தமா ஆகிவிட்டான் அவன் ராமய அவனுக்கு ஆறு பேர் வச்சு உலகத்தையெல்லாம் அழ வைக்க போறான்னு பேர் ராவயத்தின்னா என்ன அர்த்தம் அதுவும் அன்வர்த்தமா தான் ஆச்சு ஆனா அப்படி அன்வர்த்தமாக யாராவது ஆசைப்படுவாளா ஆனா அவனுக்கு அவனுக்கு ராவ இவனுக்கு ராமஹா இவன் ரமையதி அவன் ராவயத்தி என்ன அந்த வேறுபாடு எப்படி அமைந்திருக்கிறது பாருங்க ஆஹா அவனுக்கு பேர் வைக்கிற பொழுதே ராமஹா என்று பேர் வைத்தான் அடுத்தபடியாக லக்ஷ்மணன் பேருக்கு என்ன அர்த்தம் என்னால் அடுத்தது பரதன் தானே அவதார கிரமத்தில் பார்த்தா முதல்ல ராமன் அடுத்தபடிய பரத அதுக்கப்புறம்தான் லன் ஆனா ராமலக்மணர்கள் பரத சத்ருக்கினர்கள் என்று நமக்கு ஒரு கிரமம் ஏற்பட்டு விட்டது அது கூட அழகா சொல்லுவா பால்யாத் பிரபுர்த்தி என்ன சக்கரவர்த்தி திருமணுக்கு பால்யாத் பிரபுர்த்தி சுஸ்நித்தா சின்ன குழந்த பருவம் முதல் கொண்டே அப்படின்னு பால்யாத்து பால்யம் என்ன வயசுன்னு கேட்டேன் என்ன ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு சொல்லணும் ஆனால் நம்மள ஈடுபட்டு சாய்ச்சின்னு அர்த்தம் எப்பவுமே என்ன பண்ணி காஞ்சிபுரம் சுவாமி வேடிக்கையா விவரித்து சொல்ல பறந்தது பறந்தா எல்லாரையும் தொட்டல்ல விட்டு இருந்தாளாம் லக்ஷ்மண நாகர குழந்தை மட்டும் அழுதுண்டே இருந்தது உடனே என்ன அழகுன்னு காட்டாள என்னமோ தெரியல அழுதண்டு இருக்கு நீர்க்கணும் எல்லாத்துக்குமே அவர் தான் வஜேட்டர் தான் மொத்தம் உடனே வஜைட்டரை கூப்பிட்டா வந்து பார்த்தார் பார்த்தா முதல்ல ராமனுக்கு ஒரு தொட்டல் போட்டிருந்தா அதுக்கு அடுத்தபடியாக பரதனுக்கு அடுத்தபடியாக சத்ரு லக்ஷ்மணனுக்கு அப்புறம் சத்ருஜனுக்கு என்ன இப்படி போட்டிருந்தா பார்த்தார் சரி அந்த தொட்டலை மாத்தி போடுங்க பரதனுடைய தொட்டலையும் லக்ஷ்மணனுடைய தொட்டலையும் மாற்றி என்று சொன்னார் ஆனால் ராமனுடைய தொட்டலுக்கு அடுத்தபடியாக லக்ஷ்மணனுடைய தொட்டல் பெருமாளுக்கு அடுத்தபடியாக இடைய பெருமாள் பரதாழ்வானுக்கு அப்புறம் சத்ருக்னாழ்வாங்க போட்ட உடனே கொஞ்சம் அழக குறைஞ்சிது ஆனால் அழுக நிக்கலைய அழுக குறைஞ்சது கொஞ்சம் உடனே மறுபடியும் வசிக்கிற இடத்துல வந்து சொன்னாலாம் நீ சொன்ன உபாயம் கொஞ்சம் பலிச்சிருக்கு ஆனாலும் அதை இன்னும் அழுக நிக்கலையேனா உடனே மறுபடியும் வந்து பார்த்தேன் என்ன பண்ணினாராம் லக்ஷ்மணனுக்கு தனி தொட்டல் ராமனுடைய தொட்டிலேயே போட்டுட்டு அந்த குழந்தையும் சேர்த்து உடனே ரெண்டு குழந்தையும் சேர்த்து ஒரே தொட்டல்ல விட்டாலாம் நம்ம சுத்தின்னு போது தொட்டில் பருவமே பிடித்துமா என்ற அடையாளம் அர்த்தம் லக்ஷ்மா என்றால் ஒரு அடையாளம் கைங்கரியத்திற்கே அடையாளமாக இருக்க போகிறவன் இவன் தான் அவன் எல்லா காலத்திலும் எல்லா விதமான அடிமகளையும் செய்தான் ஒரு வைபவம் அவனுக்கு பிற்காலத்தில் ஏற்பட போறது தெரிந்து கொண்டார் என்ன பண்ண அவனுக்கு ராஜசிய பரணார் ராஜ்யத்தினுடைய பாரம் மொத்தத்தை சுமக்க போறவனார் இவன் தான் கட்டத்திலையும் அவன் தான் சுமன் தான் முதல்ல பெருமாள் வனத்திற்கு அழந்தருள பொழுதும் ராஜ்யபாரத்தை அவன்தான் வகித்தான் வனத்திலிருந்து பெருமாள் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட முதல்ல யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை அது பெருமாளுக்கு சூட்ட வேணும் என்று ஆனால் இடைய பெருமாள் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை தவிர எனக்கு இந்த ராஜ்யபாரம் எல்லாம் வாண்டான்னு சொல்லிட்ட உடனே அது பரதாழ்வானுக்கு அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தான் அதனால என்னன்னா பெருமாளுக்கு எந்த விசாரமும் கிடையாது ஏற்கனவே அவருக்கு அனுபவம் வேற இருக்க பதினாலு வருஷம் ஆண்டு பெருமாளுடைய பாதுகையை முன்னிட்டுக் கொண்டு பதினாலு வருஷம் ராஜ்யத்தை பரித்து அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தபடியினாலே அந்த அனுபவத்தை கொண்டு மேலேயும் எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு அனுமதியோடு நடக்கும் ஆனா ராஜ்யபாரம் பூரா நிர்வகித்தவராக இருந்த பரதாழ்வான் தான் அதனால பரத ஐத்தி ராஜ்யசிய பரணாத் என்று அவருக்கு பேர் சத்ருக்னம் நித்திய சத்ருனாக அது பெரிய விஷயம் சத்ருக்னம் நித்திய சத்ருக்களை எல்லாம் ஜெயித்தவங்க அவருக்கு பேரு சத்ருன்னு சத்ருக்னா சத்ருக்களை ஜெயிக்கிறவன் பேரவன் என்ன சத்ருவை ஜெயித்தான் பாக்கிய சத்ருக்களை எல்லாம் ஜெயித்தது இருக்கட்டும் வெளி சத்துருக்கள் இருக்கட்டும் ஆந்தர சத்ருக்களான இந்திரியங்களை ஜெயித்தவர் இந்திரிய ஜெயத்தினுடைய எல்லை என்னான்னா ராமனுடைய அழகிலேயே கண் வைக்காமல் பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணினவர் என்ன ரொம்ப விசேஷமான அம்சம் காட்டுறான் அதனால அவருக்கு இதெல்லாம் பின்னால நடந்த சமாச்சாரம் ஆனா வசித்த பேர் வச்சது எப்போன்னு கேட்டா சைசவ பருவத்துல தொட்டில் இருக்கத்தே வச்ச பேரு பெரிய மகான்கள் அப்படி ஒரு திருநாமம் விட்டார்களானால் அது என்ன ஆகும் கேட்டா பிற்காலத்தில் அது நன்றாக பதிக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர்ன்னு கொண்டாடக்கூடிய அந்த மணவாள மாமணிகள் அவருக்கு இப்படி ஒரு திருநாமத்தை ஆர் சூட்டின அழகிய மணவாளம்ங்கிற திருநாமம்னா அவருக்கு பெற்றோர் சூட்டினதாக இருக்கலாம் அவருடைய திருத்தாப்பனார் திருநாவீருடைய பிரான் தாதர் அண்ணர் அப்படின்னு அவருக்கு தாதர் அண்ணர் மனவாள மாவனையாப்பன திருநாமம் இது அவருக்கு திருநாவீருடைய பிரான்னு பேர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மனவாள மாமின் அவதரித்தது ஆழ்வார்த்திருநகரியிலே அந்த ஆழ்வார்த்த நகர நமக்கு ஒரு பெரிய பெருமை ஆழ்வார்த்த நகரிக்கு உண்டான வைபவம் மற்ற திபேசங்களுக்கு கிடையாதுன்னு அடிக்கடி அபிஷேகம் சுவாமி சதாபிஷேகம் கோவிந்த நரசிமாச்சார சுவாமி சாதிப்பார் என்னன்னா நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறவா யார் யாரும் அவளும் அவதரிச்சது ஆழ்வார்த்தர் நகரில் என்னன்னா நம்முடைய சம்பிரதாய முனி முனின்னு சொன்னேன் முனின்னா உணவாள மாமர்களை பத்தி இன்னைக்கு முனிய பத்தி சொல்லணும் முனித்திரயம் ஒரு சம்பிரதாயத்துடைய பேர் கூட வச்சுருக்க முனித்திரய சம்பிரதாயம்னா அதுக்கு என்ன பேர் காரணம்னா அது ஒரு காரணம் வேற ஏதோ ஒரு காலத்துல ஒரு திருக்குழந்தையில இருந்த ஆறு மூணு சந்யாசிகள் சேர்ந்து அது ஏதோ சில அபிப்பிராயங்கள் சொல்லி அந்த சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சபடியே அதுக்கு முனித்திரை சம்பிரதாயம் என்ன பேர் ஏற்பட்டதுன்னு தான் காலத்துல சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்ப அதெல்லாம் சொன்னா என்ன பண்றான்னா அதுக்கு பதிலாக எப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம சம்பிரதாயத்துல யாமுன முனி அதுக்கு மேல நாதமுனி யாமுன முனி ராமானுச முனி ஆகிய மூணு முனிகளை முதன்மையாக கொண்ட சம்பிரதாயம் ஆகினாலே அதுக்கு முனித்திரைய சம்பிரதாயம் பேருந்து சொல்றாங்க அது அவளுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே அவாசம் அப்படி பார்த்தா நாமும் முனித்திரை சம்பிரதாயத்தை சேர்ந்தவா இல்லையா நமக்கு யாமுன முனி கிடையாதா ராமானுஷமுனி கிடையாதா இல்ல முதல்வரான நாதமுனி கிடையாதா அந்த மூணு முனிகள் மட்டுமில்லை எத்தனை முனிகள் உண்டு தெரிவிக்க போகிறேன்னு நினைக்கும் எத்தனை பேர் எல்லாரையும் முனி இந்த சப்தத்தால் சொல்லியிருக்கு முதல்ல நமக்கு என்னன்னா ஆழ்வார்த்துடைய பெருமைன்னு சொல்லி கொண்டு வந்தேன் என்ன விஷயம் என்ன ஆழ்வார்த்த நகரிலே ஒரு முனித்திரயம் தோன்றியது அது ஒரு வைபவம் அந்த ஆழ்வார் திறந்தகரி ஆதி மத்திய அவசானம் சொல்றமே முதல் என்னால் எது முதல் என்னால் எம்பெருமான் முதல் என்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நாம் இல்லைன்னு சொல்ல போறதில்லை ஆனாலும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு புலக்கூட்டஸ்தர் என்று ஒருத்தர் உண்டு என்னால் அவர் ஆறு நம்மாழ்வார் அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கா சடகோபு சகானாம் புத்தி தூஷணம் அவரை முனியாக சொல்லி இருக்கா இவரையும் ரிஷி முனி கவி என்னும் என்ன அழை முனவாழ் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹதயத்திலே அந்த நம்மாழ்வாரை முனி என்கிற சப்தத்தாலே அற்புதமாக காட்டி அருள்கிறார் முடிமகிழ்சேர் ஞானமுனி திருவாயு நூத்தாதி எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் நம்மாழ்வாரை முனி என்கிற சப்தத்தாலே பல பாசுரங்களிலே சொல்லி இருக்கிறார் முனிமாறன் முன்புரை செய்ற ஆயனால அவர் அவதரித்தது ஆழ்வார்த்த நகரிலே முதல் முனி நம்முடைய அதாவது வேதாந்த தேசிகனன் கூட அவருடைய குரு பரம்பரா சாரத்திலே இல்லை சம்பிரதாய பரிசுத்தி என்கிற கிரந்தத்தில் இதெல்லாம் காட்டுற பொழுது நமக்கு கலியுகத்திலே ஆதியாக அவதரித்த ஆச்சாரியர் என்னால் நம்மாழ்வார் தான் சொல்றார் பிரதமாச்சாரியர் நம்மாழ்வார்னு காட்டு ஏன்னா நம்மாழ்வாருக்கு முன்னால குரு பரம்பரையில் ஆறு சொல்ல போகிறோம் பெருமாளை சொல்ல போகிறோம் பிராட்டியை சொல்லப் போகிறோம் சேனமுதலியார சொல்ல போகிறோம் அடுத்தபடியாக முதல்ல யார் எம்படுமான் அதுக்கப்புறம் பிராட்டி சேனமுதலியார்னா இவன் மூணு பேருமே நித்தியசூரிகள் எம்பெருமான் பரதத்துவம் இந்த பிராட்டியோ சேனமுதல் யாரும் நித்தியசூரிகள் அதனால இந்த விபூதியை தாண்டி அந்த நித்திய விபூதியிலே எழுந்தருடன் இருக்கிறவர்கள் லீலா விபூதி என்று வருகிற பொழுதோ முதல் ஆச்சாரியர் யாரு என்ன நம்மாழ்வார் தானே அந்த நம்மாழ்வாருக்கு சட்டகோபம் முனி என்று பேரு அவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரியிலே என்ன அவருக்கு அது வைபவம் அடுத்தபடியாக நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னும் பல முனிகள் இருக்கலாம் நாகமுனி ஆமன முனி ஆனால் அத்தன் முனிகளை காட்டிலும் உயர்ந்தவருக்கு யார் முனி என்னால் ராமானுஜன் என்னும் மா முனியே அவருக்கு ஒரு தனிப்பெருமை நம்முடைய குரு நடுநாயகமாக எழுந்தவள் என்னால் ஆர் என்னால் அவர் நம்முடைய எம்பருமானால் எதிராஜேன நிபந்த நாயகஸ்ரீஹி அமுனா தபனா திசாயி பூமுனா யதிராஜேனிபத்த நாயகஸ்ரீஹி மகதீ குருபந்திஹாரிஹிபுதான் தேசிகன் காட்சியொழுகிற பொழுதுமான நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய நடுநாயகமாக அமைந்தவர்னு காட்டவே ஒரு உபநியாசம் அதைப் பத்தியே தெரிவித்திருக்கிறேன் குருபரம்பரையில மரிஷியா எண்ணின்றே வந்தமானா ஒன்பது பேர் எம்பெருமானாருக்கு மேலே ஒன்பது பேர் எம்பெருமானாருக்கு கீழே பத்தாவதாக எம்பருமானார் என்று இப்படி ஒரு பெரிய ரத்னாகாரன் வைத்து இந்த குருபெறம்பரையா எண்ணின்றே வந்தமானார் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேனமுதிரியார் நம்மாழ்வார் நாதமுணிகள் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி என்று ஒன்பது பேர் அடுத்தபடியாக எம்பருமானார் எம்பருமானாருக்கு பிறகு எம்பார் கூரத்தாழ்வான் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை உலகாசிரியர் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமணிகள் என்று ஒன்பது பேர் ஆக இப்படி இந்த பக்கம் ஒன்பது பேர் அந்த பக்கம் ஒன்பது பேர் கடைசியில் நடுநாயகமாக எம்பெருமானார் அவருக்கு ஒரு தனி வைபவம் அந்த எம்பெருமானார் அவதரித்தது எங்கேன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லிட்டு அவதரிச்சார் சொல்லிடுவோம் அதுவும் தான் ஆச்சரியமே இல்லை ஆனால் அந்த எம்பருமானார் அவதரித்தது ஆழ்வார்த்திருநகரிலே எப்படின்னா இந்த எம்பருமானார் திரிபுரம்புதூரிலே அவதரிப்பதற்கு முன்னமே ஆர் நம்மாழ்வார் சூழிப்பித்து காட்டி அவருடைய அது அவதரித்தது சொல்லலாமே தவிர உண்மையாக அவருடைய அவதாரம் முன்னமே சூசிப்பிக்கப்பட்டது ஆழ்வார்த்த நகரிலே ஆகினாலே அந்த எம்பெருமானாருக்கு தான் வைபவங்க ஆழ்வார்த்தியில் அவதரித்தவர் என்னால் அவர் எம்பெருமானார் அதுக்கு மேலே மனவாள மாமனிகள் அவருடைய வைபவம் அவர் அவதரித்தது எங்க அவரும் ஆழ்வார்த்த நகரில்தான் அவதரித்தார் அவர் சொன்ன மணவாள மாமனியுடைய திருத்தகாப்பனார் அவருக்கு என்ன பேரு திருநாவியனுடைய பேர் என்று அதுவே காற்று ஆழ்வார்த்த நகையை சேர்ந்தவர் என்கிறத காற்று ஏன்னா திருநாவியருடைய பிரான்னு நம்மாழ்வாருக்கு பேர் அவர் நாவீருடையவர் அதனால தான் அவருடைய திரு திவ்யபுரந்தத்துக்கு திருவாய்மொழி என்கிற பேர் ஏற்பட்டது அவருக்கு நாவீருடைய பிரான்னுங்கிற திருநாமம் அது அவருக்கு உண்டு ஆருக்கு நம்மாழ்வாருக்கு உண்டு அந்த திருநாமம் எம்பருமானாருடைய ஆச்சாரியர்கள கூட ஒரு ஆச்சாரியருக்கு திருநாவீருடைய பிரான்னு பேருண்டு நம்பருமாணாருடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் நம்மாழ்வாருடைய திருநாமத்தைத்தான் கொண்டிருந்தார்கள் பெரிய நம்பி அவருக்கு என்ன பேசுனா பராமசாசர்னு பேர் அதே போல திருமாலையா ஆண்டான்னு ஒரு ஆச்சாரியருக்கு பேரு என்ன காரணம் தெரியுமோ மகிழ்மாலை அணிந்து கொண்டிருந்தபடியே மகிழ்மாலை மார்பினன்னு பேரு நம்மாழ்வாருக்கு அந்த திருநாமத்தைத்தான் அவர் கொண்டிருந்தார் அவருக்கு திருமலை ஆண்டான்னு பேரு இப்படி எம்பருமானாருடைய ஆச்சாரிய அல்ல கூட அத்தனை பேருக்கு திருக்கோட்டியூர் நம்பிக்கு திருநாவியருடைய பேரான் பேரு திருக்கோட்டியூர் நம்பியினுடைய அவருடைய பேரை காட்டுற பொழுது திருநாவியருடைய பேரான் காட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த திருநாமங்கள் உண்டு அதுல அப்படி மூணு பேரை அவதரித்தது எங்கேன்னு கேட்டான் அவதரித்தான் எல்லாம் நகரிகளை அவதரித்திருத்தார் அவதரித்திருந்து நாம் கொள்ள வாழும் அது தவிர அந்த மூணு அச்சாவதார விக்கிரத்துக்குமே தனிச்சிறப்பு உண்டு நம்மாழ்வார் அச்சாவதாரம் மதுரகவிகளாலே அது எழுந்துருள பண்ணப்பட்டது அவர் மதுரகவி நாதமுனிகளாலே எழுந்துள்ள பண்ணப்பட்டதுன்னு சொல்றா மதுரகவிகள் காலத்திலேயே உண்டான அந்த விக்கிரகம் அது பவிஷாச்சாரிய விக்கிரகம் அந்த எபருமானாருடைய திருமேனி அத்த நாதமுனிகள் பிரதிஷ்ட பண்ணினால் பிறகு திருவாய்மொழி பிள்ளையாலே மணவாள மாமனிகளுக்கு அது கொடுக்கப்பட்டது என்கிற அந்த எம்பருமானார் திருமேனிக்கு ஒரு விசேஷம் உண்டு அதற்கு பிறகு மனவாள மாமனோட திருமேனி அது மனவாள மாமனிகள் காலத்திலேயே மனவாள மாமன்களுடைய அனுமதியோடு பண்ணப்பட்ட ஒரு திருமேனி அது அதெல்லாம் யதீந்திரப்பனோட பிரபாவத்தில் இருக்கு அவர் இடத்துல போய் கேட்கிறாளா இந்த திருமேனி தேவருடைய திருமேனி பண்ணணுமேனு கேட்டவுடனே நம்முடைய இதுல திருமண்காப்பு பட்டியலை வைத்துக் கொண்ட ஒரு ராமானுஜன் திருவாமல் சாத்தியிலிருந்து ஒரு சின்ன சொம்பு எடுத்து கொடுத்தார் அப்படின்னா திருமன் வைக்கின்ற சொம்புன்னு அது எவ்வளவு பெருசுக்கும் பாருங்க அந்த சொம்பை உருக்கி இதுல ரெண்டு திருமேனி பண்ணணும்னு சொன்னார் அப்படி அவருடைய நியமன பிரகார ரெண்டு திருமேனி ஒன்னு வீத்திருந்த திருக்கோலத்துல ஒன்னு நின்ன திருக்கோலத்துல பண்ணின வீத்திருந்த கோலத்துல பண்ணினத்தான் திருவரங்கம் பெரிய கோவில ஏழை பண்ணியிருக்கா அது நின்ன திருக்கோலத்துல பண்ணினத்தான் ஆழ்வார்த்துல எழுந்தருள பண்ணிருக்கேன் ஆஹ் மனவாளர் காலத்திலேயே எழுந்தருளின திருமேனி என்று அப்படினாரு அந்த திருமேனிகளுக்கு ரொம்ப ஒரு வைபவம் உண்டு ஆ இப்படிப்பட்ட இதுதான் நம்முடைய சம்பிரதாயத்துல இது ஒரு விசேஷமான பிரணவம் காஞ்சிபுரம் சுவாமி அகாரம் அது ஆழ்வாரை சொல்லுகிறது உகாரம் அது உடையவரை சொல்லுகிறது மகாரம் அது மாமனிகளை சொல்லுகிறது அதனால இதுவும் அகார உகார மகாரங்கள் சேர்ந்தா ஒரு பிரணவம் சொல்றமேன் அது எப்படின்னா ஆழ்வார் உடையவர் மணவாள மாமனிகள் என்னால் இது ஒரு பிரணவம் இந்த பிரணவம் கூட எங்கே சேமிக்கலாம்னா இந்த பிரணவத்தை ஆழ்வார் திறன போய் சேவிக்கலாம்னு சொல்றேன் ஆக நம்முடைய சம்பிரதாயத்திலே மணவாள மாமனிகளுடைய அவதார வைபவம் ஆழ்வார் திருநகரியிலேயேதான் ஏற்பட்டது அதுல ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறது அதற்கு பிறகு அது ஏதோ அந்த காலத்துல சௌக்கியம் அந்த இடத்துல ரொம்ப இல்லை ஏன்னா அவர் அவதரித்த காலத்துல அங்க ஆழ்வார் சன்னதியே இருக்கல எல்லாம் காடாய் இருந்தது ஏதோ நாலு சிறு வைஷ்ணவர்களுடைய மட்டும் இருந்தது நம்ம இவருக்கு பந்துக்கள் எல்லாம் திருவாய்மொழி பிள்ளைக்கு அது தொந்தகை என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்துல ஒரு சிக்கல் கடாரம்னு ஒரு ஊறது அந்த இடத்துல இருந்த அப்படின்னால மனவாள மாமனிகளையும் சிறு குழந்தையாயிருக்கிற காலத்திலேயே அவரை அழைத்துக்கொண்டும் அந்த சிக்கல் கடாரத்துக்கு போகிறார் அங்க ரொம்ப நாள் வசிக்கிறார் ரொம்ப நாள் என்னால் எவ்வளவு நாள்னு தெரியல ஒரு பதினைஞ்சு வருகை இருபது வருகம் இருக்குமோ என்னமோ தெரியல அத்தனை நாள் சிக்கல் கடாரத்திலேயே மனவாள மாவன்களுடைய திருத்தப்பனா மனவாள மாவன்களோடு வசிக்கிறார் அவருக்கு அந்த பால்யத்தில் வித்யாபியாசங்கள்லாம் சிக்கல் கடாரத்திலேயே ஏற்படுகிறது ஒரு பத்து வயசாவது இருக்கணும் அதனால தான் சில பேருக்கு அவர் அவதரித்ததே சிக்கல் கடாரம் என்ற கூட ஒரு பிரமம் ஏற்படுறதுக்கு இதுவே காரணமாக ஆகிவிட்டது வேற ஒன்னும் இல்லை சிக்கல் கடாரத்துக்கு உண்டான வைபவம் அத்தை யாரும் இல்லை செய்ய போறதல் அது உண்டு ஆனாலும் அழகான திருக்குறுகூரில் அவதரித்த பெரும் ஆள் என்று மனவாள மாணவர்களுக்கு கட்டியமெல்லாம் சாதிக்கிறார் அதனால அப்படி அவதரித்த அந்த மாமனிகள் அவர் ஆழ்வார்த்த திருவாய்மொழி பிள்ளை அவர் அந்த கூற குலோத்தம தாசரே திருத்தி பணிகொள்ளப்பட்டு அவர் இந்த ஆழ்வார் திருநகரிக்கு வந்து நம்மாழ்வாக அவர் தான் பிரதிஷ்டை பண்றார் இந்த இடத்தில் இந்த காடையெல்லாம் திருத்தி ஒரு காலத்துல அதாவது இந்த ரங்கநாதனுக்கு ஏற்பட்ட ஆபத்து போல திருவரங்கம் பெரிய கோவிலில் அழகிமணவாளன் உற்சவருக்கு ஏற்பட்ட ஆபத்து போல இங்க இதுலேயும் ஆழ்வார் திருநகரிலையும் ஆழ்வாருடைய திருமேனிக்கு ஆபத்து ஏற்பட்டு அவரையும் எங்கெங்கேயோ அலைஞ்சி கடைசியில அவருடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் வேலை பண்ணிட்டு எந்த பக்கம் பார்த்தாலும் முஸ்லீம்களுடைய படைகள் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ணிட்டா தெரியும் ஒரு பெரிய பொட்டியில வச்சு ஏதோ ஒரு பெரிய மலையிலேருந்து கீழே சங்கிலியை போட்டு கீழே விட்டுவிட்டோம் அது எங்க இருக்குதுன்னே தெரியாது ஒருத்தருக்கு திருவாயுமல் பிள்ள காலத்துல தான் இந்த சமாச்சாரத்தை எல்லாம் என்ன பண்ணினார் அவரை ஆழ்வார் எங்க இருக்கார்னு கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு முந்திரி மலைன்னு ஒரு மலையான் அந்த மலையில கிடுக பாத்த காலத்துல எங்கேயோ விட்டுட்டாலும் அதுக்கு போறதுக்கு வழியே இல்லையா என்ன பண்றதுன்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணினான் அப்போ என்ன பண்ணிருக்கா இவெல்லாம் அந்த யதேந்திரபுரண பிரபாவத்துல எழுதி வச்சிருக்காரு நெதுவா வாச்சு பார்த்தாங்க கண்ணுல ஜலம் இல்ல ரத்தம் வரும் என்ன எழுதி வச்சிருக்கார் ஒருத்தர் என்ன பண்ணினார் சரி அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தா இருக்கிற இடம் இவாளுக்கு ஒரு சூச்சனமாக அப்படி தெரிஞ்சது உடனே பெரிய ஒரு பலகையை வைச்சி அதில் பெரிய சங்கிலியை கட்டி அதை கீழே இறக்க வேண்டியது அந்த பலகையில் ஒருத்தரை உட்காந்து போக வேண்டியது அங்கே எங்கே ஆழ்வாரை வைத்திருந்த அந்த பழகை இருக்கிறதோ அதை எடுத்து அந்த பட்டியலை வைக்க வேண்டியது அந்த சங்கிலியை மேலே தூக்க வேண்டியது என்று இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போகிறார் ஆனால் அக்கீழே போனார் அவர் அந்த தோழப்பருன்னு ஒருத்தரவர் தான் இறங்கினார் இதில் ஒரு சுவாமி ரொம்ப வயசானவர் அந்த பலகையில இறங்கி கீழே பெரிய எவ்வளோ ஆபத்தான காரியம் கீழே இறங்கி போறார் அவருக்கு அந்த ஆழ்வார் இருக்கிற பட்டி ஆப்பிடுறது அதை அந்த பலகை மேல வைக்கிறார் பலகை மேலே வச்சுட்டு இவரும் வந்து பலகையை மேலே ஏறிப்பாங்க அந்த சங்கிலியை ஆற்ற ஆரம்பிக்கும் அதுதான் மேலே இழுக்கிறவாருக்கு அது சங்கேதம் உடனே பலகையை இழுக்கிற பொழுது ஒரு பெரிய பாறையில பட்டு இவர் இப்போ அங்கேருந்து கீழே விழுந்து பிராணம் போடுறது போழப்படுற அங்கே இப்போ பிராணத்தியாகம் பண்ணி விடுறது ஆனால் நல்ல வேலை ஆழ்வார் மாத்திரம் மேல வந்து சேர்ற அந்த பொட்டி நான் கட்டிவிட்டார் அந்த இதில் போட்டது பலகையில் போட்டு கட்டிட்டார் அதனால ஆழ்வார் மட்டும் மேலே வந்து சேர்ந்தார் அதனால இன்னைக்கும் ஆழ்வார்த்த நகரில் அந்த தோழப்பு வம்சஸ்தாருக்கு விசேஷ மரியாதைகள்லாம் உண்டு எல்லாம் பண்றாங்கன்னா அவர்தான் பிராணத்தியாகம் பண்ணி ஆழ்வாரை காப்பாற்றி கொடுத்தவர் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணினவரா இருந்தால் திருவாய்மொழி அவர் பெரிய ராஜாவுடைய மந்திரியாயிருந்த அப்படின்னாலே அவருக்கு நிறைய அரசாங்க செல்வாக்கெல்லாம் இருந்தது அதை வச்சு காட்டையெல்லாம் திருத்தி நாடாக்கி அங்கேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தையும் கண்டுபிடித்து அதுக்கு தனியாக ஒரு கோவில் அதை கட்டி அது ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் அதுக்கு தனியாக மாட வீதியெல்லாம் அமைத்து அந்த மாட வீதியிலேயே தமக்கும் ஒரு திருமாளிகை சமைத்துக் கொண்டு அங்கேயே திருவாய் எழுந்தருள் இருக்கிற காலத்துல தான் இந்த திருநாவீருடைய பிரான் தாதர் அண்ணர் ஐயர் திருநாவீருடைய பிரான்னு பேரு திருநாவீருடைய பிரான் தாசர் என்று இன்னொரு தாசன் தாசிய நாமத்தை அதுக்கு மேல அன்னர் ஐயர் என்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கௌரவ புத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த திருநாவ திருக்குமாரரையும் அழைத்துக்கொண்டு திருவாயுமே வந்து அவரை ஆச்சரியமிக்க செய்து அவரிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறார் அதற்கு பிறகு திருவாயுமொழிப்பள்ளியினுடைய நேரடி பார்வையிலே மனவாள மாமிகள் சகல கிரந்தங்களையும் அதிகரிக்கிறார் அவருக்கு என்ன திருநாமம் என்னால் அழகிய மனவாள பெருமாள் பேரவர் அப்ப திருநாமர்களுக்கு என்ன வச்சிருந்தா திருவரங்கம் பெரிய பகுதியிலே எழுந்தோடு இருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம் என்னவோ அந்த அழகிய மனவாளம் என்கிற திருநாமம் அதைத்தான் அவருக்கு விட்டிருந்தார்கள் அவர் அழகை அதனால தான் மணவாள மாமனிகளுக்கு ரம்ய ஜாமத்திரு முனி சௌய ஜாமத்திரு முனின் நாம் சொல்றேன் சமஸ்கிருதத்தில் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ரம்ய ஜா ஜாமத்தான மனவாளம் ஜாமதா என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் மாப்பிள்ளைன்னு அர்த்தம் மாப்பிள்ளைன்ற சப்தம் ரொம்ப அது என்ன கொச்சையான வார்த்தை அது அதுக்கு நல்ல சுத்த தமிழ் வார்த்தை மனவாள பிள்ளை என்கிறது தான் மாப்பிள்ளைன்னு அதனால ஜாமதா என்ற சப்தம் என்னத்தை குறிக்கிறதுனா இந்த மனவ இது தான் தமிழ்ல இந்த சமஸ்கிருதத்துக்கு போனவர் திருநாம இது ஆஹா மணவாள பிள்ளை என்கிறதுல அந்த மணவாளன் சப்தம் எத்த குறிக்கிறது என்ன ஜாமதா என்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிற அப்படின்னாலே அந்த சமஸ்கிருதத்துல சொல்றப்போது ஜாமதா என்ன அதுக்கு மேல அவர் வரும் மணவாளன் அழகிய மனவாளன் ஆகினாலே அவரே ரம்ய ஜாமதா ரம்ய ஜாமதான்னு பேரு அது யாருக்கு பேருனா திருவரங்கம் பெரிய ரேந்தருடைய இருக்கிற எம்பருமான் ரம்யா என்னால சௌமியா என்னால அத்ன ஒண்ணுதான் அதனாலதான் இந்த மங்களத்துல கூட ஸ்ரீமதே சௌமிய ஜாமதர் முனேந்திராய மகாத்மனே கூட ஒரு பாடம் உண்டு ஸ்ரீமதே ரம்ய ஜாமத்திரு முனேந்திராய மகாத்மனே இங்கெல்லாம் பாடம் சேவிக்கிறோம் இன்னும் ஸ்ரீமத் சுந்தர ஜாமத்திரு முனிமா முனிமாசன வாசினேன்னு திருவேங்கடப்படையானுக்கு மங்கள சுட்டரை போட்டு ஸ்ரீமத் சுந்தர ஜாமத்திரு முனிமானச வாசினே சுந்தர ஜாமாதானாலும் அதேதான் அழகிய மனவாளன் அதுக்கு மேல இந்த மாமுனி சப்தம் அதை ரொம்ப அழகா சம்ஸ்கிருதத்துல இன்னொன்னு இந்த வரவரமுனின்னு ஒரு சப்தம் உபயோகப்படுத்தும் நிறைய பேருக்கு இதுக்கு அத்தான் நிறைய பேருக்கு தெரியறதில்ல கேட்கல வரவரமுனின்னு எதனால சுவாமி அவருக்கு பேர் ஏற்பட்டது ரெண்டு வரவரானு சோபரத்தினுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஒண்ணுமில்ல ரொம்ப ஆச்சரியம் இந்த மாமுனியை சம்ஸ்கிருதப்படுத்தினா வரவரமுனி வேற ஒண்ணுமே இல்லை முனிங்கிறதுக்கு அதாவது அழகிய மனவாள மாமுன சப்தம் இருக்கோம் அதை சம்ஸ்கிருதத்துல சொன்னால் வர வர முனி ஏன்னா அது முனிய ரெண்டுத்திலயும் எடுத்து கொடுத்தோம் அது ஒண்ணும் அது நடுவுல வர வரமுனின்னு ரெண்டு வர இருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு வரனுக்கு என்ன அர்த்தம்னா வரன்னே அர்த்தம் வரம் தான் என்ன இந்த காலத்துல சொல்றமே வரம் தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளைய தேடுறதுன்னா வரம் தேடுறதுன்னு சொல்றான் இல்லையா ஆஹா என்கிற சப்தத்திற்கு மனவாழம் அர்த்தம் வரமுனி என்னால் மனவாழ முனி அதுக்கு மேல இன்னொரு வர சப்த என்ன என்னன்னா வரஹாங்கிற சப்தத்திற்கு சம்ஸ்கிருதத்துல சிரேஷ்டானு ஒரு அர்த்தம் உண்டு ரொம்ப உயர்ந்தவனுங்கிற அர்த்தத்துக்கும் வரஹா என்று சப்தம் உண்டு அப்ப வரவர முனி என்ன என்னன்னா மனவாள மாமுனி அவ்வளவுதான் ஒரு வராவம் மணவாளா என்ற ஒரு வரவும் வர மனவாள மணவாளனுக்கும் இரண்டாவது வர மா மாவுக்கும் மூணாவது சப்தம் முனிங் இருக்கு இப்படியெல்லாம் இந்த தமிழ் இருக்கிற திருநாமத்தைத்தான் சமஸ்கிருதத்தை ஆக்கினார்களே தவிர ரம்ய ஜாமத்திரு முனி சௌமிய ஜாம்திருமுனி சுந்தர ஜாமதிருமுனி வரவரமுனி அத்தனை சப்தங்களும் இங்கேந்து தமிழேந்து சமஸ்கிருதத்துக்கு போனதே தவிர சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு வரல மனவாள மாமணிகளுக்கு இது திருவண்ணாம அமைந்திருக்கிறது என்ன காரணம்னா இந்த திருநாமத்துக்கே அவ்வளவு வைபவம் உண்டு அந்த திருநாமத்துடைய வைபவத்தை துளையும் குறைக்காமல் எல்லா பாடையிலையும் நாம் சொல்லணும் இல்ல அதுக்காக இப்படி எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க அதுல முதல்ல மனவாள மாமனிகளுக்கு அந்த திருநாமத்தில் அமைந்திருக்கிற முனி சொல் அது எதை குறிக்கிறது நாம் பார்க்கணும் அதுதான் இன்னைக்கு உபன்யாசத்துக்கு விஷயம் என்ன அது மட்டும் சொன்னா இன்னைக்கு உபன்யாச விஷயம் முடிஞ்சு போதும் அதுக்கப்புறம் மாமுனிக்கு என்னன்னு சொல்லணும் அப்புறம் மணவாள மாமுனிக்கு என்னன்னு சொல்லணும் முதல்ல முனிங்கிற சப்தத்திற்கு அர்த்தம் சொல்லணும் என்னால் எதுக்காக இவரை முனி என்று இவர் ஏதோ ஜீயர் அதனால முனின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்ல காணும் நஞ்சியருக்கு பிரசித்தமான திருநாம நஞ்சியர் தான் ஏற்பட்டது இவரையும் மனவாள ஜியர்ன்னு சொல்லிடக்கூடாதுன்னா ஏற்கனவே இன்னொரு முனவாள ஜியர் இருக்க அழகாள ஜியர் சொன்னேன் வாதி கேசரி திருவாய்மொழியினுடைய பன்னீர் ஆயிரம் உரைக்காரர் அவர் இருக்கார் இன்னொன்னு இந்த அருளாளப்பெரு அதாவது இவருடைய பிளோகாச்சாரியருடைய திருத்தம்பியாரான அகமுனவாள பெருமாள் நாயனார் அவர் கூட சன்னியாசம் வாய்ந்திருந்தார்னு சொல்றார் அவர் புலரோகாச்சாரம் நாயனாரும் நைட்டிக பிரம்மச்சாரி ஆனா அதுல அவருக்கு துறவரம் மேற்கொண்டதாக கூட சில பேர் சொல்றாரு அதனால அவருக்கும் அந்த திருநாமம் ஜிஎர்ந்த திருநாமம் இருந்திருக்கணுமோ தெரியல ஆனா அதுதான் நமக்கு ஸ்பஷ்டமா தெரியல அதனால அதை பத்தி நாம் விசாரமே பண்றது இல்லை நாதமுனின்னு பே நாதமுனிக்கு அவர் அவருடைய அவதார தரத்துல போய் பாருங்க காட்டம் மன்னார் கோவில் என்கிற எழுந்திரோடு இருக்காரு ஆளவந்தார் தான் திருதண்டத்தோட எழுந்திரோடு இருக்காரு தவிர நாதமுனி திருதண்டத்தோட எழுந்திரோடு இல்லை அவர் வெள்ள வேட்டிதான் சமரிச்சொன்று இருக்காரு அவருக்கு திருதண்டமும் கிடையாது ஆனா அவருக்கு நாதமுனின்னு சப்தம் ஏற்பட்டு அப்ப முனியின் சன்னியாசம் ஆய்ந்தவரா இல்லையா என்னால் சன்னியாகம் வாய்ந்தா தான் முனிங்றது அர்த்தம் இல்லை தனியா அர்த்தம் உண்டு என்ன அர்த்தம் என்னால் நம்முடைய ஆச்சாரியர்களுடன் செய்த யாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டே சில அர்த்தங்களை தெரிவிக்கிறேன் என்னன்னா முனி என்ற யாருக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்று பார்த்தால் முதல்ல எம்பெருமானிக்கே முனி என்கிற சப்தம் உண்டு எம்பெருமானி முனி என்கிற சப்தத்தான ஆழ்வார்கள் எத்தனை இடங்கள்ல விவகரித்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் சட்டமா தெரிஞ்ச இடம் தொடங்குகிற பொழுதே அந்த பாசுரத்தில் கடைசி பதிகம் அந்த திருவாய்மொழி கடைசி திருவாய்மொழி நம்மாழ்வார் எம்பெருமானை முனி என்கிற சப்தத்தாலே சொல்லுகிற முனி என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேடிக்கையா சொல்றதா இருந்தா ஒரு அர்த்தம் சொல்றோம் கோபித்துக் கொள்றது ஒரு அர்த்தம் உண்டு கரிசிகளுக்கெல்லாம் கோபம் ஜாஸ்தி வரும் ஆனாத்தான் முனிவர் சொல்லிட்டாரோ இந்த முனிவர் சப்தத்திற்கு கோபித்துக்குள் வர்ந்த அர்த்தம் ஆழ்வாருடைய பாசத்திலேயே இருக்குது முனிவர் வேடிக்கையானுடைய பிள்ளைய பார்த்து சொல்ற கண்ணனை பார்த்து சொல்ற அப்பா இந்த மாதிரி எல்லாம் நீ தீம்பு பண்றியே இதையெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டா என்ன தெரியுமா உந்த முனிவர் முனிவர் அங்க என்ன அர்த்தம் தெரியுமோ கோபித்துக் கொள்ளுவர் அர்த்தம் நிறைய இடத்துல முனியறது முனிந்து சகடமோய உதைத்து என்ன முனிந்து என்கிற அர்த்தங்கள் எங்கெங்க அந்த வினை சொல்லாக உபயோகப்படுறதோ அத்தனை இடத்துல முனியறதுன்னா கோபித்துக் கொள்றதுன்னு அர்த்தம் அப்ப உந்த மடிகள் முனிவர் என்னால் என்ன அர்த்தம் சொல்லணும் உன்னுடைய தகப்பனார் கோபித்துக் கொள்ளுவர் அதான் அர்த்தம் சொல்லணும் ஆனால் கோபிக்கிறது இல்லை அது வேடிக்கையான அர்த்தம் அது ஆழ்வார் கூட சொன்னார் என்ன சொன்னார் இந்த முனியன் அன்போகனைக்கு முன்பதிகளை என்ன கடைசியில சொல்லி முடிக்கச்சே என்ன சொல்றார் சூழ்முனிமுக பத்து பாட்டு இந்த பத்து பாட்டை வல்லவர்களுக்கு என்ன பலன் கேட்டா அந்தமில்வேரின் பத்து அடியறோடு இருந்தமை கொந்தளற் சொல்சந்தங்களாயிரத்துள் ஆயிரத்து இவைபத்தும் இவை வல்லார் முனிவரே இவை வல்லவர்கள் முனிவர்களாக ஆகிவிடுவார்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் தான் முனியே நான் முகநேரம் ஆரம்பிக்கிறேன் கொந்தள பொழில் குருகூர் சடகோபன் சொல்சந்தங்கள் இந்த ஆயிரமும் வல்லவர்கள் ஆயிரத்தூள் என்ன வைபம் முனிவரேன் முனிவர்களாக ஆகிவிடுவார்கள் வியாக்கியான மேல தெரிவிக்க நாம தப்பா அர்த்தம் பண்ணுவோம் இவ வல்லார் முனிவரேனா இவன்லாம் கோபிச்சுப்பான்னு அர்த்தம் இல்லை முனிவர்த்த சப்தத்திற்கு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணா அப்புறம் என்ன கோபம் முனி என்ற பெயர் ஏற்படும் அது அர்த்தம் உண்மையா முனிஹி என்கிற சப்தத்திற்கு நம்முடைய ஆச்சாரிய காட்டி இருக்கிற அர்த்தம் என்னன்னா மனநசீலோ முனிகி அதுதான் ரொம்ப முக்கியம் மனநீலகா முனிகி நெஞ்சிலே ஒன்றை நினைத்திருப்பவன் மனனும் பண்ணுகிறவன் எவனும் அவனுக்கு முனியின் பேர் அதாவது என்னன்னா இந்த ரிஷிகளுக்கெல்லாம் பேர் ஏற்படும் முனிவந்து சப்தம் முனி என்ற சப்தம் சமஸ்கிருத சப்தம் அது முனிகி என்ற சப்தம் சமஸ்கிருத சப்தம் இந்த தமிழ முனிவர் என்ன கோபித்துக் கொள்வர்னு சொன்னேன் அது தமிழ் சப்தம் அது ஒன்னும்பமே கிடையாது தெரிவித்தேன் முனித்தம் மனநீலோ முனிஹி என்று சொல்லப்பட்டாலே இந்த ரிஷிகள் அத்தனை பேரும் என்ன பண்றார் எம்பருமான குறித்து அப்படியே அனவரத்தை தியானம் பண்றார் தைலதான அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான பூர்விகா என்று இந்த அதாவது இந்த உபாசனா மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறாள் பக்தியோக நிஷ்டர்கள் அவளுக்கு என்ன சொல்லி இருக்குதுன்னா எம்பருமான பத்தி இடைவிடாமல் நெஞ்சில் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கணும் இந்த தியானம் எப்படி இருக்கணும்னா தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருத்தி இந்த தைலதாரை ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெயை ஊற்றினோமானால் அந்த எண்ணெயானது எப்படி இடைவிடாமல் அடுத்த பாத்திரத்துக்கு போகிறதோ அது தீர்த்தத்துக்கு அந்த சக்தி கிடையாது அது தீர்த்தத்துக்கு அந்த அது சக்திக்கு இன்னும் பேரெல்லாம் சொல்றான் அதுக்கு விஸ்காசிட்டின்னு கோரி வச்சிருக்காரு உண்டான் என்ன பண்ணாமல் இந்த பக்தியோகம் கேட்டான் வேற எதைப் பத்தின நினைவு இருக்கக்கூடாது பக்தியோகத்தை ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்ச நிமிஷத்திலிருந்து தியானம் மட்டும் அப்படியே தைலதாரியம் கூட போயிட்டே இருக்கணும் எவ்வளவு தூரம் கேட்டான் அந்திம ஸ்மிருதி இவன் எண்ணிக்கி சரீரம் கீழே விளருதான் அது வரைக்கும் இவன் அந்த நினைவு அவனுக்கு அப்படியே இருக்கணும் அது சரீரம் கீழே விளர்த்தக்கு முன்னாலே இவனுக்கு நினைவு மாறி போயிருக்கும்னா பக்தி யோகம் முறிஞ்சு போயிடுது மறுபடியும் முதல் பிடிச்சியே ஆரம்பிக்கணும் அதனால தான் நமக்கு இந்த பக்தியை தான் சரிப்பட்டு வராது உண்டு அதான் சொரூப விருத்தம் வாண்டவே வாண்டான்னு சொன்னாள் நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன என்ன காரணம் இது எங்கேன்னா நடக்கிற காரியமா இருக்கு அஞ்சு நிமிடம் அந்த மாதிரி நம்மளால் உட்கார முடியுமா ஆயுசு கூட உட்காருன்றாரு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியும் அஞ்சு நிமிஷம் செகண்ட் உட்கார முடியாது நம்மளால அஞ்சு வினாடி உட்கார முடியாது ஆனால் அந்த ரிஷிகளெல்லாம் அவன் அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகின்றபடி அந்த யமம் நியமம் பிராணாயமம் பத்தியாக வரிசையா இந்திரியங்களை எல்லாம் அடக்கி அடக்கி அடக்கி அவளுக்கு அது சாத்தியமாயிருக்கிறபடினாரு அவ எப்பொழுதும் மனசுல அப்படியே தியானம் பண்ணிட்டே இருப்பாள் ஆனாலும் அவளுக்கு முனிகி என்ற பெயர் ஏற்பட்டது அப்ப அவள் முனிஹி என்று சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது மனநசீலா முனிகி எத்தனையோ இடங்கள்ல பாசுரங்கள் எல்லாம் காட்டுற பொழுது எல்லா இடத்துலையும் அடிக்கடி பந்த முனிவர் நாலாயிரத்து வந்திருக்கு தெரிஞ்ச இடம் எடுத்து எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் என்று சொல்ற பொழுது முனிவர் என்னால் யோகி என்னால் ஆறு வைகுந்த முனிவரும் வியந்தனர் பரமபுதத்தில் சூழ் பதிகை பத்தானே சொன்னேன் வைபந்தத்துல அமரரும் முனிவரும் என்கிற எங்க போனாலும் ரெண்டு ரெண்டா இருக்காங்க இந்த ஊர்லதான் ரெண்டு இருக்குது ரெண்டு குரூப் ஏற்பட்டு போறது அந்த மாதிரி பரபத்துல கூட ரெண்டு உண்டான் கேட்டா அங்கேயும் உண்டு அங்கி அமரர்வம் குணங்கள் கொள்கையினான எம்பருமானுடைய குணானுபவத்தை கொண்டாடுற பொழுது இவெல்லாம் கூட விசாரம் எல்லாம் பண்றான்னு வேடிக்கையா வியாக்கியானங்கள்லாம் கூட பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இந்த முனிவர் ஆறு என்னால் ஆச்சாரியர்கள் வியாக்கியான காட்டுகின்ற பொழுதும் குணானுபவன் கைங்கரிய நிஷ்டர் இரண்டாக பிரிச்சு காட்டு இந்த அமரர் முனிவர் என்னால் ஆறு முனிவர் யோகி என்னால் ஆறு என்னால் இவள் ஆறு முனிவர் என்கிறவர்கள் குணானுபவன் இந்த யோகி என்கிறவர்கள் தான் கைங்கரிய நிஷ்டர்கள் சொல்றோம் அதாவது என்ன காரணம்னா யோகம்னா அதை சரீரத்தார பண்றது மனநம் என்னால் மனசால பண்ற நமக்குடிய சொல்லி இருக்கிறது அது புனிவர்கள் என்னால் கைங்கரியம் பண்றவாழ் யோகிகள் மாணவ தியானம் எம்பெருமானுடைய குணத்தை எப்போதும் நெஞ்சிலே நினைத்து அனுபவித்துக் கொண்டும் அத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவா யாரோ அவள முனிவர்கள் என்னும் இப்படி அர்த்தம் பண்ணியிருக்க அதனால இது முனிவர்களும் யோகிகளும் என்று சொன்ன இடத்தோடு இந்த வைகுந்தத்து அமரம் முனிவரும் என்று சொன்ன இடத்தோடு வாசி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடம் ரெண்டு இடம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நூறு இடம் திவ்யப் புருந்தத்தில் இருக்கு அத்தனை எத்தனையோ இடத்துல முனிவர்கள் யோகிகள் என்னெல்லாம் காட்டுறான் அந்த முனிவர்கள் யோகிகள்ன்றதுக்கு என்ன அர்த்தம் என்ன எவ்வளவுக்கு பண்றவர்கள் பல பேராயிருக்கிறபடியினாலே முக்கியமாக இந்த இடத்துல நாம் முனிவர்கள் என்று பார்க்கிற பொழுதோ மனநசீரஹா என்று எம்பெருமான தியானம் பண்றவா யாரும் அவருக்குத்தான் முனியின் பேர் ஆனால் சரி எம்பெருமான தியானம் பண்றவாருக்கு முனியின் பேரு அது ஒத்துட்டான் முதல்ல சொன்னேன் எம்பெருமானுக்கே முனின் ஒரு பேர் உண்டு சொன்ன அவன் யார தியானம் பண்ற அவனுக்கு இவர்களுக்கு தியானம் பண்றதுக்கு அவன் விஷயம் ஆயிருக்க ஆனால் அவனுக்கு தியானம் பண்ண வேண்டிய மற்றொரு விஷயம் கிடையவே கிடையாது ஒன்று அற்புதமாக நம்முடைய ஆச்சாரர்கள் காட்டி இருக்கிறார்கள் முக்கியமாக எடுமுத்தி ஆறாயிரம் நம்பிள்ளை இந்த முனி என்கிற சொல்லு அது பல இடங்கள்ல வருது நான் இடம் ஒரு இடம் எடுத்துக்கொண்டு திருமதி சொல்றமானி முனி என்று பரம் பழங்குன்னின் கவளத்திறனே முனியே திருமொழி களத்து விளக்கே தனியை பழங்கொன்னின் என்று சொல்றபோது முனியே திருமொழி களத்து விளக்கே அவனை முனியே என்று அருளி முனியை திருமொழி களத்து விளக்கே என்பது சேர்த்து அனுபவிச்சதுக்கு அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டுற திருமொழி களத்து விளக்கு அந்த முனி என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் காட்டப்பட்டது ஒரு அர்த்தம் இல்ல ரெண்டு அர்த்தம் இல்ல ஒரு இடத்துல ஒரு ஒரு அர்த்தம் காட்டுறதம் அஞ்சு அர்த்தம் ஆறு அர்த்தம் காட்டியிருக்க ஏதோ சில அர்த்தங்கள் ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்றேன் முதல்ல இந்த முனியே நான் என்கிற இடத்துல முனி என்கிற சப்தத்திற்கு மட்டும் பல அர்த்தங்களை காட்டி வருகின்ற அளவில் நம்மள ஒரு அர்த்தம் சொல்றார் முதல்ல முனி என்ன அர்த்தம் என்னால் பகுபவ சங்கல்பாக நினைவு என்று சொல்ற நெஞ்சிலே கொண்டிருக்கிற நினைவு யார் நினைக்கிறானோ அவனுக்கு முனின்னு பேர் பகவான் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் சங்கல்பமாக நினைவு என்று உபனிஷத்து சொல்றது அது என்ன சொல்றதுன்னா அந்தவான் நினைத்துக் கொள்கிறானா இப்ப என்ன ஒரு காலத்துல பழைய காலத்துல அத்தனை சேத்தனா சேத்தனங்களும் தங்களுடைய கரண கடைபுரங்களை எல்லாம் இழந்து அப்படியே எம்பருமானுடைய அந்த ஸ்வரூபத்தோடையோ அல்லது திருமேனியோடையோ அது சூக்ம ரூபத்தை அடைந்து அப்படி ஒட்டி கொண்டு அந்த சமயத்துல எப்படி இருக்கிறது விவரிக்கவே முடியல அந்த மெழுகிலே பொன் துகள் எப்படி ஒட்டி அதுபோல இந்த அதாவது மெழுகிலே பொன் துகள் என்ன அர்த்தம் அந்த மெழுகையும் பொன் துகளையும் பிரிக்க அது ஒண்ணும்னா தனித்தனியா எடுத்து வைக்க முடியுமா முடியாது என்ன பண்ணணும் நெருப்புல போட்டு அந்த மெழுக உருக்கி தங்கத்தை மட்டும் தனியா எடுக்கணுமே அது ஒன்றோடு ஒன்று கடைசி இருக்கிற காலத்துல ஒன்றோடு ஒன்று கடைசி கடற்கர காலத்துல அந்த பகவான் என்ன பண்றான் பகுஸ்யாம் பிரஜா ஏ பகுஸ்யாம் பிரஜா ஏயா பல பல பிரஜைகளாக நான் ஆகவேன் என்று பகவான் ஒரு சங்க அதுக்குதான் பகுபவன சங்கல்பம் என்பது சங்கல்பம் அதாவது என்னன்னா ஏக்க காலத்துல எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கிற ஒரு மகா பிரலயத்திற்கு அடுத்தபடியாக உண்டான ஒரு சங்கல்பம் இருக்கு அந்த நினைவு அந்த நினைவு தான் இந்த இடத்துல முனியே என்று சொந்தத்தாரே ஆழ்வார் காட்டுகிறார் முனியே என்னால் என்ன பல பொருள்களாக நான் ஆக கடவேன் இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்க கடவேன் என்று எம்பெருமான் நினைக்கிறானே அந்த நினைவு அதற்குத்தான் வேறு என்று சொன்னார் முதல்ல முனியே அர்த்தம் காட்டார் அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு அதே விஷயத்திலேயே தொடர்ந்து இன்னொரு நினைவு காட்டினார் என்ன நினைவு என்ன அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இப்படி பழைய காலத்தில் கரணகலேபுரங்கள் இழந்து அப்படி இருக்கிற நிலைமையை பார்த்தவுடனே எம்பெருமானுக்கே ரொம்ப கருண்யம் அப்படி பொங்கி வழிந்ததோ இதெல்லாம் ஒரு காரியமும் பண்ண முடியாதபடிக்கு இரவு ஒழிந்த பக்கிகள் போலே இருக்கிறது இதுக்கு ஏதாவது பண்ணணுமே என்ன நினைத்தான் அந்த நினைவையும் சேர்த்து அங்க காக்கிற காய்க்காலத்துல நினைந்த பொருள்களுக்கும் சிதையாமே மனம் செய்ன் பெருமை நினைந்த அப்படி வித்தாய் இருக்கிற காலத்திலே ஒரு மனம் எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபஞ் ஞானம் அவனுக்கு ஏற்படுகிறது அந்த சங்கல்ப ரூபஞ்யானம் ஏற்படுகிற போது அவன் நினைக்கிற நினைவும் ஒண்ணு உண்டு அதுதான் நினைந்தான் என்று சப்தத்தாரை ஆழ்வாரங்க காக்கிறான் அந்த நினைந்தான் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்னால் இதையெல்லாம் படைக்க வேண்டும் என்று நினைத்தான் பொதுவாக சொன்னான் அது அது ஏதோ சித்திகத்தா இப்ப கூட படைக்கணும்னு நினைக்கிறான் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் கருணையே மிக்கவனான எம்பெருமான் எப்படி நினைக்கிறான்னா இந்த ஜீவாத்மாக்களுக்கு கருணக்கலை விவரங்களை